சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ பகவானுடைய அனுகிரகத்தினால நாம் ஒன்பது அத்தியாயங்களை இந்த ஏகாதச்கந்தத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம் நவயோகி சம்பாதம் முடிஞ்சு உத்தவகீதை தொடங்கியிருக்கு இதெல்லாம் நாம் முறையாக ஓரளவுக்கு சிந்திக்கிறதுக்கு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கோம் இப்போ பத்தாவது அத்தியாயத்தை படிக்க ஆரம்பிக்க போகிறோம் இந்த பத்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லுகிறார் தசமே தேகசம்பந்தாத் சம்சூத்திர் நாத்மனஸ்வதஹா இத்தேதத் வர்ணயமாச மதாந்தர நிராசதா அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய விஷயத்தை சொல்கிறார் இந்த பத்தாவது ஸ்கந்தத்தில் ஆத்மாவுக்கு உண்மையிலேயே பிறப்பு இல்லை உடம்பு சம்பந்தத்தினால்தான் ஆத்மாவுக்கு பிறப்பு இருப்பது மாதிரி ஒரு தோற்றம் உண்மையிலே ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வர்ணிக்கிறார் வேறு இதை பற்றி மற்ற மதங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீக்குகிறார் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் படிக்கிறோம் இல்லையா ஒடம்ப ஆத்மா நினைக்கிறதா பிராணன ஆத்மா நினைக்கிறதா எது நாங்கிற சொல்லுக்கு எது பொருள் அப்படிங்கிற விஷயம் தேகம் பிராணம் அப்பீந்திரிணிச்சலாம் விதூ ஸ்ரீபாலாஜோபிதின மாயாசக்திவிலாசல்மாவியாமோகசாரிணே திரீருமூர்த்தம் ஸ்ரீதட்சிணாமூர்த்து அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம் ஒருத்தர் தேக தேகம் பிராணம் இந்திரியாத்மவாதம் தேகம் பிராணம் அபியந்திரியாணியப்பலாம் புத்தி மாறிண்டே இருக்கிற புத்தி மனசு அப்புறம் சூன்யம் ஷூன்யாத்மவாதம் ஆஹா தேகாத்மவாதம் பிராணாத்மவாதம் இந்திரியாத்மவாதம் கணிகவிஞ்ஞானாத்மவாதம் அப்புறம் சூன்யாத்மவாதம் இப்படி எல்லாம் ஒரு ஒருத்தரும் சொல்கிறார்கள் இதெல்லாம் நீக்கி எது உண்மையிலேயே ஆத்மஸ்வரூபம் என்பதை உபதேசம் பண்ணின தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் ஆகவே இவர் ஸ்ரீதர சுவாமிகள் சொல்கிற இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் அதாவது உடம்போட தொடர்புனால தான் பிறப்பு இறப்பு வாழ்க்கை எல்லாம் ஏற்படுகிறது உண்மையிலேயே பிறப்பு இறப்பு வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை மற்ற மதங்களை நிராகரிக்கிறதன் வாயிலாக உபதேசிக்கிறார் அப்படிங்கிறார் நாளை ஸ்லோகத்தை படிச்சு நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்